ம் திமூி சுேந்திரைபாய சூத்திரம் ஸ்ரீங்கமா வித்தியை தவிரம் ஹிவூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனோஸ் மாதமிரவிணம் மேவெகோயோ வம்சர்ஷிபோ மஹத்பியோ நமோ குருபிய சர்வோபலவரோமஸ் ஓய்யன்பர்களே சாந்தோகிய உபனிஷத் ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கெல்லாம் நாம் இந்த முகாமில் முறையாக அர்த்தத்தை பார்க்க போகிறோம் இதை படிக்கிறதுக்கு முன்னால் நமக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும் நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் இது எத்தனையோ விஷயங்களை புரிஞ்சிருந்தால் தான் இதை புரிஞ்சுக்க முடியும் உங்களில் பல பேருக்கு ஏற்கனவே இந்த சாஸ்திரத்தில் அறிமுகம் இருக்கிறதுன்னு தான் எனக்கு தோன்றுகிறது இருந்தாலும் பொதுவாக சில கருத்துக்களை எல்லாம் சிந்தனை பண்ணி மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் வேதன்களையெல்லாம் நம்ம பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம் ஞானத்தை தரத்துக்கான பிரமாணம்னு சொல்கிறோம் பிரமாணம்னா அது மூலமாக தான் நமக்கு அறிவு கிடைக்கும் பிரமாணம்ங்கிறதுனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் அறிவை தரக்கூடிய கருவின் தான் ஒவ்வொரு முறையும் அர்த்தம் சொல்கிறோம் பிரமாணத்தினுடைய தன்மையை மருந்துடக்கூட ஒன்றை பிரமாணம்னு சொல்லும் பொழுது அந்த அறிவானது அதன் மூலம்தான் கிடைக்கிறது அதை தவிர வேறு எதன் மூலமாகவும் அந்த அறிவு கிடைக்காதுங்கிறது மறக்க விட இது ரொம்ப முக்கியம் ஒரு பிரமாணத்துக்கு லட்சணம் சொல்லும் பொழுது அந்த பிரமாணம்னு சொல்லிட்டா அது மூலம்தான் அந்த அறிவு கிடைக்கும் அது மாத்திரமில்ல வேற இன்னொரு பிரமாணம் அந்த பிரமாணத்தை நீக்க முடியாததா இருந்தாத்தான் அது பிரமாணமா இருக்கும் இப்போ கண்ணு வந்து நிறத்தை பற்றிய அறிவை தருகிற கருவியா இருக்கு கண்ணை தவிர வேறு எதுனாலையும் நிறத்தை தெரிஞ்சுக்க முடியாது கண்ணுனால பெறப்படுற அறிவை வேற எதுனாலையும் பெறவும் முடியாது வேற எதுனாலையும் நீக்கவும் முடியாது இது ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சாஸ்திரத்தில் இதுக்கு பேரு அனதிக தத்துவம் அபாதி தத்துவம் அப்படின்னு பேர் லட்சணம் உன்ன பிரமாணம்னு சொல்ற போது அதனாலதான் அதை தெரிஞ்சுக்க முடியும் வேற எதுனாலையும் அதை நீக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ வேதத்தை நம்ம பிரமாணம்னு சொல்ற போது நீங்க கண்ணு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும் கண்ணுனால தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காதால தெரிஞ்சிக்க முடியாது கண்ணுனால தெரிஞ்சுக்கிற விஷயத்தை காதால நீக்க முடியாது அப்பதான் கண்ணு வந்து பிரமாணமாக ஒன்று பிரமாணமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் மூலம் பெறப்படுகிற அறிவு வேறு எதன் மூலமாகவும் பெறப்பட முடியாததாக இருக்க வேண்டும் அதன் மூலம் பெறப்படுகின்ற அறிவை வேறு எந்த பிரமாணமும் நீக்க முடியாததாகவும் இருக்க வேண்டும் இந்த கண்ணு உதாரணம் அல்லது காது உதாரணத்தை வச்சு எதை வச்சுனாலும் சரி காதுனால கிடைக்கிற அறிவை கண்ணால பெற முடியாது காதுனால கிடைக்கிற அறிவை கண்ணால நீக்க முடியாது ஆகவே காது ஒலி சப்த விஷயத்தில் அது பிரமாணம் அது மாதிரி வேதத்தினால தெரிஞ்சுக்கிற விஷயத்த வேற எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது வேதத்தினால தெரிஞ்சுக்கிற விஷயத்தை வேற எதனாலையும் நீக்கவும் முடியாது ஆகவே வேதம் பிரமாணம் ஆகினாலும் நீங்க வேதத்தை விட்டுட்டு வேற எதுனாலையும் தெரிஞ்சுக்கலாம் நினைச்சீங்கன்னா நடக்க இப்ப கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் புண்ணியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் சொர்க்கம் நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் வேற வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் வேற எதுவும் பிரமாணம் கிடையாது ஆகவே வேதத்துல சொல்லி இருக்கிறது எனக்கு இன்னொரு அனுபவத்து மூலமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா பெரிய தப்பு பண்றோம்னு அர்த்தம் ஏன்னா வேதத்தினால தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவை வேற எதுனாலையும் வெரிஃபை பண்ண முடியாது நிரூபிக்க முடியாது வேதத்தினால் பெறப்படும் அறிவை வேறு எதனாலும் நிரூபிக்கவும் முடிய இல்ல இல்ல இது சரிதான் ஏன்னா ஏன் அனுபவத்துக்கு ஒத்து வந்திருக்கு அதனால இது சரினு சொல்லக்கூடாது அது சரி அதனாலதான் எனக்கு இந்த அனுபவமே வந்திருக்குன்னு சொல்லணும் ஆகவே இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் வேத இதை ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன் நம்ம வேற எதையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் எதிர்பார்த்துட்டே இருப்போம் விஞ்ஞானம் இப்ப இருக்கிற இந்த பௌதிக விஞ்ஞானத்தினால் வேதத்தை நிரூபிக்க முடியாது வெரிஃபை பண்ண முடியாது இப்ப சயின்ஸ் இருக்கே இந்த இப்ப நம்ம சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கோமே அது இந்த பௌத்திக விஜானம் இந்த பௌதிக விஜானம் வேத கருத்துக்களை நிரூபிக்கும் ஆற்றல் படைத்தது கிடையாது பௌதிக விஞ்ஞானத்தினால் வேத கருத்துக்களை நீக்குகின்ற ஆற்றலும் இல்லை பௌதிக விஞ்ஞானத்தினால் வேதத்தின் கருத்துக்களை நீக்க முடியாது பௌதிக விஜயானத்தினால் வேதத்தின் கருத்துக்களை நிரூபிக்க முடியாது ஆகவே வேதத்தின் கருத்துக்களை வேதத்தின் மூலமா தெரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர வேற எதுனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது முதல்ல புரிஞ்சிருக்கணும் அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தைன்னு பேர் ஸ்ரத்தைன்னா என்ன அர்த்தம் வேதம் பிரமாணம் என்னத்துக்கு பிரமாணம் தர்ம விஷயே பிரம்ம விஷய வேதம் பிரமாணம் தர்மத்தை பற்றிய விஷயத்திலும் பிரம்மத்தை பற்றிய விஷயத்திலும் வேதம் பிரமாணம் பிரமாணங்கு மறக்க கூடாது இதனை இதை தவிர வேற எதுனாலையும் நமக்கு அந்த அறிவு வராது வேற எதுனாலையும் இதை நிரூபிக்க முடியாது வேற எதுனாலையும் இதை நீக்க முடியாது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுன்னு இருக்கோம் சாதாரணா நமக்கு கிடைக்கிறது புக்கு நாலெட்ஜு அப்படிங்கிறாங்க இது புக்கு நாலெட்ஜு அப்புறம் இன்னொரு வார்த்தை என்னன்னா இது வெறுமனை புரிஞ்சுக்கிறது தானே சரியாயிடுமா எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க புரிஞ்சிக்கிறதுனாலே நிறைய சரியா புரிஞ்சுக்கிறதே போகும் அது இடத்த பொறுத்து சில மாறலாம் ஆ வேதத்தினால கிடைக்கிற அறிவை வேற எதுனாலையும் பெற நிரூபிக்க முடியாது புஸ்தக அறிவு போராது என் அனுபவ எனக்கு அனுபவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஞாபகம் வச்சுங்கோ அனுபவம் வந்தாத்தான் புத்தகத்தினால பெறப்பட்டது நிரூபிக்கப்படும் அர்த்தம் இல்லை உங்களுக்கு அனுபவம் வந்தாச்சும் வந்தாலும் இப்ப உபநேஷத்தை படிக்க போறோம் இந்த உபநிஷத்திலிருந்து ஒரு விஷயம் தெரிய போறது அந்த விஷயத்த என் அனுபவத்தை கொண்டு நான் அதை வெரிஃபை பண்ண போறேன்னா நடக்க நீங்க வெரிஃபை பண்ணாலும் பண்ணாட்டாலும் அது சொல்ற அறிவு உண்மை உண்மைதான் நீங்க ஒத்துக்கின்றாலும் ஒத்துக்காட்டாலும் அதனால ஏற்படுற ஞானம் அதை மறுக்க முடியாது ஆகையினால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா வேதங்கள் நமக்கு பிரமாணம் அது மூலமாகத்தான் நான் தர்மத்தை தெரிஞ்சுக்கிறேன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறேன் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழணும்னு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அறிவை கொடுக்கறது வேதம்தான் வேதத்தை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய உண்டாகியிருக்கிற பல கிரந்தங்கள் இருக்கு ஒட்டி தோன்றிய இஹாசங்கள் புராணங்கள் தர்மசாஸ்திரங்கள் எல்லாமே வேதோலம் தச்சாரச்சூனஸ்ரேதிசாச்சாரச்சுர்விதம் பிரோக் லட்சணம் ஆகனால பிரமாணம்ங்கிறத நீங்கள் சரியா புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் இது புரிஞ்சுக்கலை அதனால்தான் அவங்க என்னெல்லாமோ பிரச்சனை இல்லை அவஸ்தப்படுறாங்க சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்கிறது வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது வாஸ்து சாஸ்திரம் எடுத்துக்கோ வாஸ்து சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது வீடு எப்படி கட்டணுங்கிற அறிவை அதன் மூலம்தான் பெற முடியும் அது எதுனாலையும் அந்த அறிவை பெற முடியாது வேறு எப்படி வேற சோர்ஸ் இருக்கா வாஸ்து சாஸ்திரத்தினால தான் வாஸ்து அதாவது வீடு கட்டுறதோ கோவில கட்டுறதோ நகரத்தை அமைக்கிறதோ எதா இருந்தாலும் சரி அதுல இருந்து தான் அந்த அறிவை பெற முடியும் ஜோதிஷ சாஸ்திரத்தினால வாஸ்து சாஸ்திர ஞானம் வராது ஜோதிஷ சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திர ஞானத்தை நீக்க இருக்கும் அதே மாதிரிதான் ஜோதிஷ சாஸ்திரம் ஒரு ஒரு சாஸ்திரம் இருக்கு அந்தந்த சாஸ்திரத்தின் மூலம் அந்த ஞானம் கிடைக்கிறது ஆனா எல்லா சாஸ்திரத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது வேதங்கள் அதுல நமக்கு ஸ்ரத்த வேணும் அப்பத்தான் இந்த ஞானத்தை நம்ம ஒத்துப்போம் எப்ப நம்ம எப்படி நம்ம கண்ணை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை மாதிரி அதை காட்டிலும் பல மடங்கு வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு வாழ்க்கையில சாந்தி கிடையாது அமைதி கிடையாது நிறைவு கிடையாது வேதத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத மதங்களும் கூட மறைமுகமாக வேதக்கருத்துக்களையே பேசியிருக்கு நிறைய பேருக்கு தெரியாது பௌத்த மதம் வேதத்தை நிந்த பண்ணிதுன்னு நினைக்கிறோம் ஆனால் சொல்ல விஷயத்தை தான் எடுத்துட்டாங்க ஏன்னா அது ரத்தத்திலே ஊறி போடுது புத்தர் என்ன நேரடியாக குதிச்சார் அதுக்கு முன்னாலே வேதங்கள் இருந்தது அவருக்கும் வைதிக சம்ஸ்காரங்கள்லாம் இருந்தது புத்தருக்கும் அவர் வந்து அதில் சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு ஏற்புடையதா இல்லைங்கிறதுனால அவர் அதை வேதத்தினுடைய பகுதிகளையெல்லாம் நீக்கினாரே தவிர ஆனால் அவருக்கும் நிறைய பல விஷயங்கள் இன்னைக்கும் நீங்க பார்த்தா தெரியும் புத்த மத புத்தகங்கள் எல்லாம் படித்தா தெரியும் சாஸ்திரம் வேண்டான்னு சொன்னார்கள் அவங்க தான் புஸ்தம் புத்தமாக எழுதினாங்க அதைத்தான் ஆதாரமாக சொன்னார்கள் அப்புறம் இப்ப பௌத்தர்களும் என்ன பண்ணுவாங்க தம்ம பிடகம் சூத்திர பிடகம் அதை பிரமாணமா வச்சிருந்தா பேசின்னு இருப்பாங்க ஆனா அதை ரொம்ப சொல்ல விரும்பல அதுல வேத சாஸ்திரத்துல நமக்கு பிராமான்ய புத்தி அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர் இப்போ வேதத்துல நம்ம படிக்க போறது உபனிஷத் பாகம் வேதத்தை ரெண்டா பிரிச்சுக்கிறோம் நாம வேத வேதாந்தம்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம் வேதபூர்வம் எல்லாம் என்ன பண்ணுகிறதுனா புறநோக்குடைய நம்மை இது ஒரு விதமான பிரசன்டேஷன் புறநோக்குடைய நம்மை அகநோக்குடையவர்களாக மாற்றியமைக்கும் ஆற்றலை உபதேசிக்கிறது எது வேத பூர்வம் நம்ம போற வழியிலேயே போய் நம்மளை பிடிச்சி விழுத்துன்னு வருது இயற்கையாகவே பிரகிருத்தியா நம்ம எப்படி எக்ஸ்ட்ரோவேட்டடா போறோமோ நம்ம கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரோவர்டாக ட்ராவல் பண்ணி அப்புறம் கொஞ்ச தூரத்தில் போய் என்ன பண்ணுறதுன்னா திரும்பி போகணும்னு இன்ட்ரோவர்டாக கூட்டிட்டு போயிடும் புரியுறது இல்லையா பாக்கியமாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டின்னு போகும் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணும்னா அப்படியே திரும்ப ஆந்தரமாக கூட்டிகிட்டு போகிற சக்தி வேதபூர்வத்துக்கு இருக்கு தர்மசாஸ்திரத்துக்கு தர்மசாஸ்திரம்னா வேதபூர்வம் தான் தர்மசாஸ்திரம் ஏன்னா ரெண்டுக்கும் ரெண்டு புஸ்தம் இருக்கு ஆராய்ச்சி பண்ணி ரெண்டு புஸ்தம் இருக்கு வேத பூர்வத்தை ஆராய்ச்சி பண்ணிருக்கார் ஜெய்மினி மகரிஷி அதுக்கு பேரு தர்ம மீமாம்சான்னு பேர் தர்மதோ தர்ம ஜிசா வேதாந்தத்தை வியாசர் விசாரம் பண்ணி ஆகவே அதுக்கு பேரு பிரம்ம மீமாசா பல சொற்கள் உண்டு நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் தர்ம மீமாசா பிரம்ம மீமாம்சா தர்ம விசாரம் பிரம்ம விசாரம் வேத பூர்வம் தர்மத்தை ஆராய்ந்திருக்கிறது வேத அந்தம் பிரம்மத்தை ஆராய்ந்திருக்கிறது இப்ப நாம படிக்க போறது பிரம்ம விசாரம் இப்ப வேத பூர்வத்தில் என்ன இருக்கு அது நமக்கு சுபாவே புத்தி எல்லாம் பணம் சம்பாதிக்கணும் குடும்பம் நடத்தணும் கட்டணம் கட்டணம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் பாஹ்ய சிந்தனை தான் ஆசிரமத்திலே தான் நடக்கிறது கல்லு வந்ததா அவன் என்னைக்கு முடிக்க போறா என்ன நடக்க போறது இனி அடுத்த ப்ராஜெக்ட் என்ன இதே பாஹ்யமாத்தான் இருக்கு அதனால என்ன பாஹ்யம்னாலே என்ன அர்த்தம் நிறைய பேரோட ஆள் பணம் வேணும் ஆள் வேணும் காரியம் சரியா நடக்கலன்னா ராகத்வேஷம் டெவலப் ஆகும் இதெல்லாம் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் படிச்சேன் ரெண்டு முன்னாடி அவர் வந்து சுரேஸ்வராச்சாரியார் சொல்றார் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு ஒருத்தர் கோட் பண்ற கீதையில இந்த அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும யோகத யோக யுக்தோமு நிர் பிரம்ம நச்சிரேடாதி கச்சி அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன கர்ம யோகம் பண்ணாம கர்ம சந்நியாசம் பண்ணினா கர்ம சந்நியாசம் சுகத்தை கொடுக்காது துக்கத்தை தான் கொடுக்கும் ஆகையினால கர்மயோகம் பண்ணித்தான் கர்ம சந்நியாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதுகிற போது அவர் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறார் சுரேஸ்வராச்சாரியார் இப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு கர்மயோகம் பண்ணாம கர்ம சன்னியாசிகள் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னு அவர் காலத்தில் சொல்லியிருக்கார் கர்மயோகம் பண்ணாம கர்ம சன்னியாசிகளாக ஆனவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் எழுதி ஏதோ படித்த ஞாபகத்துக்கு சொல்றேன் அவ்வளோதான் அந்த ஸ்லோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பிரமாதினோ பகிஷித்தாக பிசுநாஹ் கலகோத் திருஷ்யந்தேஷித்த ஆசய இதராச்சாரியார் எங்கேயோ சொல்லிருக்கார் எங்கயோ ஒரு வார்த்தைகத்துல சொல்லிருக்கார் அது எங்கிறது ஞாபகம் இல்லை எனக்கு ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்கார் சுரேஸ்வராச்சாரியார் அவர் காலத்து அனுபவம் என்ன சொல்ற ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா சன்னியாசிகளும் இவ்வாறு காணப்படுகிறார்கள் ஏன்னா இந்த கர்ம யோகம் பண்ணாம கர்ம சன்னியாசி ஆனவர்களை பத்தின விஷயம் அதுக்கு சொல்ல பிரமாதி நகன்னா அவர்களுக்கு அலர்ட்னஸ்ஸே கிடையாது விழிப்புணர்வே இல்லை இதெல்லாம் குற்றச்சாட்டு ஒன்று முதல் குற்றம் என்னதுன்னா அலர்ட்ஸ் இல்ல பிரது பகிஷ்டி அவர்கள் எப்பவுமே புறநோக்குடையவர்களாகவே இருக்கிறார்கள் இன்ட்ரோவர்டா இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்டா இருக்கிற சன்னியா சன்னியாசி எக்ஸ்ட்ரோவர்டா இருக்கக்கூடாதுன்னு தெரியுது கவனக்குறைவா இருக்கக்கூடாதுன்னு தெரியுது இதெல்லாம் லட்சணம் தெரிஞ்சுக்கணும் பிசுனாகனா கோள் மூட்டி விடுகிறார்கள் கோழ்மூட்டினா இங்கிருந்து சொல்றது சங்கராச்சரியா சொல்ற பைசூன்யம் என்னது ஒருத்தனுடைய தோஷத்தை இன்னொருத்தன்கிட்ட சந்தோஷமா ஷேர் பண்றது பரஸ்மை பரந்த பிரகட்டீகரணம் பைசூன்யம் அப்படின்னு பிசுனத்தான் அதுக்கு பேர் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா கலக உத்சுக்காக கலகோத் சுக்காகனா என்ன அர்த்தம் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா ஒரே ஆனந்தமா இருக்கும் சப்ஜெக்ட் தினம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கோர்ட்டு கேஸ் அது இது எத்தியாவும் பேசிட்டார் கலக உற்சுக்காக எத்தனை பாருங்க பிரமாதினஹா பகிஷித்தாக பிஷுனாக கலக உத்சுக்காக அப்புறம் அடுத்தது என்ன சொல்றீங்கன்னா இதுதான் இவ்வளவு நாலு தான் இருக்கு அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார் இறைவனுடைய அருளை பெறாத உள்ளம் உடையவர்களாக இருக்கிறார்கள் தெய்வ சந்தூஷித்த ஆசையாக தெய்வம்னா என்ன அர்த்தம் அனுகிரகம் ஈஸ்வர அனுகிரகம் பூர்வ கர்மா சரியா இல்லை சந்தூஷித்த ஆசையாக ஆசையாக அர்த்தம் அகமாத்மா குடா கேஷ சர்வபூதாசயஸ்தான் அந்தரணம் அர்த்தம் தெவ சந்தூஷித்த ஆசையாக இறைவனுடைய அருளை பெறாதவர்கள் அருளை பெறாத உள்ளத்தினராக இருக்கின்ற துறவிகளும் கூட காணப்படுகிறார்கள் அப்படின்னு சுரேஸ்வராச்சார காலத்தில் எழுதிட்டு போயிட்டார் அது எதுக்கு கிருஷ்ண கோட் பண்றோம் அதாவது சந்யாசஸ்து மகாபாபோ துக்கமாப்தும் அயோகதா ஆஹா கர்மயோகம் பண்ணாமல் கர்ம சந்நியாசம் பண்ணக்கூடாது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கங்க இங்கே என்ன அர்த்தத்தில் படிக்கிறோம் நம்ம இப்போ எதுக்காக படிச்சு சொல்கிற இந்த விஷயத்தினா தர்மசாஸ்திரம் படித்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினோமே ஆனால் நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தர்மத்தினுடைய அனுகிரகம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அந்த புண்ணிய கர்மாவனுடைய வேலை என்ன பண்ணணும்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளோக்கி நம்மை இழுத்து செல்லும் சாஸ்திரத்துல சித்த சுத்திக்கு லட்சணங்கள் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான லட்சணம் என்னதுன்னா அந்தியின் அடையாளம் மனம் தூய்மையாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா அந்த அந்தமுகத்துவம்னா அர்த்தம் இன்ட்ரோவரஸ் ஆங்கிலத்தில் சொல்றேன் ஆக அகநோக்குடையவர்களா ஆகும் விஷயத்தில் கவனமே போகாது மனசு சுத்தமா இருக்கு அடையாளம் என்னன்னா வெளி விஷயங்கள்லயே போகாதுமே தவிர மனசு சுத்தமா இருக்கிறவனுக்கு எப்பவுமே பண்ணுவோம் அதை சரி பண்ணிட்டு இருப்பானே தவிர அங்க என்ன இருக்கு அதையே பார்த்து இருக்க மாட்டான் பராஞ்சி காணி கிடையாது இங்கிலீஷ்வேதகேத்துவை பத்தி சொல்லும்பொழுது வித்யாரண்யர் தான் எழுதுறாரு அவன் படிச்சுட்டு பராங்முகமா இருந்தமாக்கறதுக்காகத்தான் உபதேசம் வித்யாரண்யசுவாமிகள் அனுபூதி பிரகாசத்துல சொல்லுகிறார் நாம படிக்க போற போர்ஷன் ரொம்ப கம்பீரமான பகுதி ஆக பகிஷித்தம் இல்லாம அந்தர்முகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி தர்மத்துக்கு இருக்கு ஆனா அது எல்லாம் உனக்கு பணம் கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லும் பகிர்முகமா பேசும் பேசி பேசி என்ன பண்ணும்னா நம்மளை தர்மத்துல ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மனசை பக்குவப்படுத்தி இந்த அர்த்த காம புத்தியிலிருந்து விடுவிச்சு அர்த்த காமங்கிறது என்னது பகி தானே பொருளையும் இன்பத்தையும் பத்தியே நினைச்சுன்றது அது பாக்கிய சிந்தனை தானே அந்த அர்த்த காமத்துல இருந்து நம்மளை விடுவிச்சு தர்மத்தினால அர்த்த காமத்தை கொடுக்கறேன்னு சொல்லி பிறகு என்ன ஆகிறது தர்மம் தான் முக்கியம் அர்த்த காமம் முக்கியம் இல்லேன்னு தர்மமே புரிய வைக்கும் திருக்குறள் வள்ளுவர் அறத்துப்பால முதல்ல அறன் வலியுறுத்தல் சொல்லிதான் மற்றதெல்லாம் சொல்றார் பொருட்பாலே அப்புறம் தானே வருகிறது பொருட்பாலம் இன்பத்து எதுக்கு பிறகு வைக்கப்பட்டிருக்கு அரத்துப்பாலுக்கு அப்புறம் தான் வைக்கப்பட்டிருக்கு தர்மத்தை கொடுத்து தர்மமா நீ வந்து அர்த்தத்தை சம்பாதி தர்மமா நீ காமத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி இந்த தர்மத்துக்கு ஒரு சக்தி இருக்கு அர்த்த வந்து சுவாபாவிகம் அதை வந்து ஒழுங்கு பண்ணி என்ன பண்றதுன்னா மாத்தி விட்டுவிடுது கொஞ்ச நாள் ஆக தர்மத்துல ரொம்ப தர்ம பிரமாணத்துல ருச்சி வச்சு தர்மத்தை அனுஷ்டிச்சானா உள் நோக்கி திரும்பிடுவோம் ஒரு மனிதனை அந்தர்யோகியாக ஆக்கும் ஆற்றல் அறத்திற்கே உண்டு அப்படி சொல்லலாம் ஒரு உயிரை மனித உடலில் வாழும் உயிரை பகிர் யோகியாக வாழும் உயிரை அந்த மாற்றும் ஆற்றல் அறத்திற்கே உண்டு அறம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அறம்னா காலையிலிருந்து இப்ப பண்ணிட்டு வரோம் இதெல்லாம் தான் அறம் காலையில கோபூஜை பண்ணது அறம் பிரார்த்தனை பண்ணினது அறம் தியானம் பண்ணினது அறம் டீய வரிசையா ஒழுங்கா சாப்பிட்டது அறம் வகுப்புக்குடிய முன்னாலே வந்து உட்கார்ந்து இப்ப முறையா நான் பேசுற போது நீங்க செல்போன் எல்லாம் பொறுமையா கேட்டு அறம் இது என்ன பண்ணும் இந்த அறத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர் அதனுடைய அர்த்தம் வருங்க சிறப்பு ஈனும் ரொம்ப முக்கியம் செல்வமும் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்க எதுவும் கிடைக்கும் பணமும் வரும் ஆனா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் சிறப்பு ஈனும்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் செல்வமும் ஈனும்ங்கிற போது என்னது அ செகண்டரின்னு அர்த்தம் யார் தர்மத்துல ரொம்ப ஈடுபாடோட இருக்கானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்புறம் இந்த மோட்சம் சுவாமி இங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்கும்பான்ட்ட நீ ஒழுங்கா இருந்தா சாப்பாட்டுக்கு வழி கிடைக்காம எங்க செல்வமும் ஈனும் ஆ அப்படி ஒருத்தன் பக்குவப்பட்டு தர்மம் என்ன பண்ணுறது தர்மத்துலனால மனசுக்கு பக்குவம் ஏற்படுறது சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா தர்மத்தினால சித்தசுத்தி அடைஞ்ச பிறகு தர்மத்தை குறைச்சிக்கோ அல்லது விட்டுடு விட்டுடுனா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் சர்வ தர்மான் பரித்தஜ்ய தர்மத்தை அனுஷ்டிச்சா தர்மத்தை விட தர்மத்தை முறையாக விடுறதுக்கு பேர் தான் சன்னியாசம் தர்ம அனுஷ்டர்மம்னா என்ன சடங்குகள் பூஜைகள் கோமங்கள் யாத்திரைகள் உண்மையை தெரிஞ்சுக்கிறது மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதுக்கு நேரம் முழுக்க உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கணும் ஏதோ நம்ம இப்படி கேம்ப் போட்டு ஒரு இருபத்தஞ்சு கிளாஸ் வச்சுட்டு எந்த பண்றது படிக்கணும் வாழ்க்கையே அது கொடுக்கணுமா சன்னியஸ்ட்ரவணம் ஆனா நமக்கு அப்படி முடியலை ாலஜஸ்ட் பண்ண வேத பூர்வம் முழுக்க தர்மத்தை பற்றி பேசுகிறது அதனுடைய நோக்கம் என்னன்னா நம்மை அகமுகம் ஆக்குவதுதான் வேத பூர்வத்தின் நோக்கம் அகமுகம் அடைந்து விட்டால் அதற்கு பிறகு உண்மையை உணர்த்துவது வேதாந்தத்தினுடைய நோக்கம் வேதாந்தம் இன்னொரு வகையா இயங்குகிறது வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு வேதாந்த சாரம்ங்கிற புஸ்தகத்தில் சுவாமி சதானந்தருங்கிறவர் எழுதியிருக்கார் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் உபனிஷத்துன்னா பிரம்ம வித்யான்னு அர்த்தம் வேதாந்தோ நாமன் வேதாந்தம் என்றால் பிரம்ம வித்தியை அறிவிக்கும் கருவியாகும் பிரமாணம் பரம் மெய்ப்பொருளை பற்றிய அறிவை தரும் கருவியே வேதாந்தம் என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது வேதத்தின் கடைசி பகுதி அது மெய்ப்பொருளை நமக்கு விளங்க வைக்கிறது உணர்த்துகிறது யாருக்கு உணர்த்துகிறது சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அகநோக்குடையவனுக்குத்தான் விளங்கும் ஆவருத்தமர்து ஆகவே அந்த சுத்தியா இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த பகிர்முகத்துவம் போய் அந்த ஏற்பட்டவனுக்குத்தான் விஷயத்தை சொன்னா தெளிவா புரியும் ஆகவே இந்த பாஹிய விஷயத்துல ஏதாவது விஷயானந்தத்தை விட்டுடணும் விஷயானந்தம் பல ரகம் இருக்கு ஆக விஷய சுக தியாகம் ஆத்ம சுகம் பிரம்ம சுகத்தை விரும்பி வரவன் தான் வேதாந்தத்துக்குள்ள நுழைய சாதனை திருஷ்டையை சம்பத்தியை பற்றி சொல்லலை சொல்லாமல் சுருக்கமாக இப்படி சொல்றேன் ஆக நீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஆக உபனிஷத்துக்குள்ள நம்ம என்டர் பண்றோம் உபனிஷத்துனா என்ன வேதாந்தம்னு சொன்ன ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை சொன்னேன் பிரம்மசாஸ்திரம்னு சொன்னேன் ரொம்ப இது சரியான சொல்லுது ரெண்டு சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் பிரம்மசாஸ்திரம் நீங்க மறக்கவே விடாது தர்மசாஸ்திரத்தை வேத பூர்வம் உபதேசிக்கிறது பிரம்மசாஸ்திரத்தை வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இப்ப நாம உபனிஷத்தை படிக்க போறோம் உபநிஷத்துக்கு பிரம்ம வித்யான்னு பேர் ஆதிசங்கரர் எத்தனையோ எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆனால் உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு பல இடங்களில் அவர் வியாக்கியானம் பண்ணலை ஒரு சில உபனிஷத்துல மாத்திரம் உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதில் ரொம்ப நல்ல தெளிவாக உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிற இடம் கட்டோபனிஷத் கட்டோ உபனிஷத்தை தவிர வேற எங்கேயும் நீங்கள் ஆதிசங்கரர் உபனிஷத்துக்கு தெளிவாக விளக்கம் தந்திருப்பதை பார்க்க முடியாது இங்கு தந்திருப்பதை போன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை ஆதிசங்கரர் எங்கும் தரவில்லை எனவே அதை அடிப்படையாக வச்சு நான் சுருக்கமா உங்களுக்கு உபநிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் அப்புறம் நம்ம படிக்க போற சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் சுருக்கமா சொல்றேன் சங்கராச்சரிய நிறைய சொல்லி இருக்கிறது அதாவது இந்த உபரிஷத்துல சத்துங்கிற ஒரு தாத்து இருக்கு கொஞ்சம் கவனமா கேட்கணும் இத்தனை நேரம் கவனமா தான் கேட்டிருக்கீங்க இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறது இந்த சத்துங்கிற உப நீ அந்த இந்த உப நீ மூணு பதம் இருக்கு உப்பாங்கிறது ஒரு பதம் நீங்கிறது ஒரு பதம் ஷத்துங்கிறது ஒரு பதம் இந்த ஷத்துங்கறதாத்து அதுக்கு அர்த்தம் என்னன்னா மூணு அர்த்தம் இருக்கு விசரணம் கத்தி அவசாதனம் விசரணம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம் கத்தின்னு சொன்னா அடையறதுன்னு அர்த்தம் அவசாதனம் சொன்னா முடிவு அர்த்தம் நிறைவு முடிவுன்னு அர்த்தம் அழித்தல் அடைதல் நிறைவு பெறுதல் மூணு மீனிங் சத்துங்கிற தாத்துக்கும் விசரணம்னு விசரணார்த்தே சத் கத்தியர்த்தே சத் அப்புறம் என்ன அவசாதனார்த்தே சத் மூணு மீனிங் இருக்குங்கிற சங்கராச்சாரியர் அழிக்கிறதுனா என்ன நமது துன்பங்களை அடியோடு அழித்தல் சம்சாரத்தை அடியோடு அழித்தல் ஜாகிரதையா புரிஞ்சுங்க அடியோடு அழித்தல் சொன்ன தெரியும் உங்களுக்கு புனரபி ஜனனம் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் வந்து எத்தனை பாடுபடுறது நிறைய பேருக்கு அதே புரியலே நான் நினைக்கிறேன் ரொம்ப மகா சம்சாரி சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்த ஜீவன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வீகமாகி யோசிச்சு பார்த்தா பயம் வந்துடும் நமக்கு ஒரு ரூம் கிடைக்கிறதுலே பிரச்சனை இருக்கு என்ன இந்த உடம்புக்கு ஒரு அறை கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்கு என்ன உடம்பு வர பயமா யோசிச்சு கண்ணு முன்னாடி முப்பதாயிரம் ஜென்மா கொசுவாவே வருதுன்னு வச்சு கழுதியா போறது பன்றியா போறது ஐயோயோ இதுல ஏதோ ஒண்ணு நீ போய்த்தான் ஆனும் வேற வழி இல்லன்னா என்ன பண்றது நமக்கு அது புரியல அதனால பத்தி புரியாததுனால கவலை இல்லை பிளீஸ் இல்லையா அஜானம் வந்து சுகம்னா ஆயினால நமக்கு தெரியல இப்ப நான் உங்களுக்கு பயம் வைங்க பயந்து போயிடுவீங்க எனக்கு நல்லாவே இதுக்கு பயமுறுத்த தெரியும் வந்து சும்மாவே இருக்காது உட்கார்ந்தான்னு இதுக்கு இல்லாட்டி அலையும் இப்ப அரை ரூமே ஒருத்தனுக்கு ஒரு இடமே கிடைக்கலன்னு வீடே இல்லைன்னு என்ன பண்ணுவான் சுத்தின்னே இருப்பான் லோலோன்னு அலைஞ்சுன்னே இல்லையா ஒரு இடம் தங்குறதுக்கு இடம் இல்லையா தங்குறதுக்கு இடம் இல்லையா திண்ணையில படுப்பான் அங்க படுப்பான் மரத்தடிக்கு போவான் சாமியாரே இப்ப கட்டிடம் கட்டின ஒருத்தனுக்கு வீடு இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம கற்பனை பண்ணி பாருங்க கூட கூடு இருக்கிறது எங்களுக்கு இல்லைங்கிறான் ஒரு ரெண்டட் ஹவுஸ் ஆகுது வேணுமே வாடகை வீடாவது வேணுமே எப்படி அலைவானோ அது மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்ணுமா அலையுமா ஜாகிரதையா இருக்கணும் அதனால்தான் நம்ம கர்மாலாம் பண்ணுறோம் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அது முதல்ல சாஸ்திரம் சொல்கிறது நீ இதெல்லாம் பண்ண பண்ண அதுக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறது அதுக்குள்ளே இருக்க அதுலேருந்து ட்ராவல் பண்ணுறது அது யாத்தனா சரீரம் அந்த சரீரம் நான் போட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நேரம் யோசி இந்த உயிருக்கு என்ன கிடைக்க போகிறதோ அப்படின்னு நினச்சா பயமாக இருக்குது இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே கடவுளுக்கு தான் தெரியும் அர்ஜுன கேப்பானா கச்சிபய விஷ்வ நாம் பிரயோஜனத்தையும் அடையல கர்மத்தையும் அயதி யோகாச்சரித்த மாணச அப்பிரா யோகசம்சிம் காங்க அது ஞாபகம் இருக்கணும் எதுக்கு சொல்றேன் இதுதான் மறுபடி மறுபடி இந்த சம்சாரத்தில் உழல்றது இருக்க அதுல இருந்து விடுபடலாமகு நெருப்பானது விறகு கட்டையை எரித்து சாம்பல் ஆக்குகிறதோ அப்படி இந்த ஞானமானது எல்லா கர்மாக்களையும் நாசமாக்கிடுறது உயிருக்கு பரிபூர்ண விடுதலையை தருகிறது நீங்க ஞ்சழிக்கிறது மறுபடி மறுபடி போயிட்டு இருக்கிற லெவலே நிலையே இருக்காது நுழைஞ்சு நுழைஞ்சு துண்டாடுறது கத்தி தாத்து அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு சொல்லி அதோட சேர்க்கிறது அடைய வைக்கிறது உயிரை உயிருக்கு உயிரான பரம்பொருளோடு பரம்பொருளை அடையும்படி செய்வது உபனிஷன் தாத்துவுக்கு இன்னொரு அர்த்தம் உப நீங்கிற அர்த்தம் சொன்னாதான் புரியும் உபன்னா குருவுக்கு பக்கத்துல இருந்து நீன்னா நிச்சய ஜானத்தை பெற்றா சம்சாரம் அழிஞ்சு போகும் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னதுன்னா இந்த ஜீவன் பிரம்மனை அடைஞ்சுடுவான் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் அப்புறம் மூணாவது அர்த்தம் என்னதுன்னா இந்த பிறவிக்கு இந்த சம்சாரத்துக்கு நம்ம தொடர்ந்து பட்டு வர்ற அவஸைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுடும் நமது துன்பத்துக்கெல்லாம் முடிவு ஏற்பட்டுவிடும் ஆக ஞானமானது துக்கத்துக்கு முடிவை தந்து விடுகிறது இது இன்னொரு விதமான அர்த்தம் அவ்வளவுதான் விசரண கதி அவசாதனம் ஆதிசங்கரன் இதுக்கு விளக்கம் சொல்லுற சொல்லலை நல்ல தெளிவா அழகா கட்டோபனிஷத்துல தான் உபனிஷத் உங்களுக்கு சதேர் தா அந்த அப்படியே அந்த வார்த்தையை படிச்சு நான் சுருக்கமா சொல்லி விடுறேன் சதேர் தாத்தோ எனக்கு இதை சொல்லணுங்கிற எண்ணம் தோன்றியது அதனால உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சதேர் தாத்தோகோ விசரண வேத்திய வஷ வித்யா உச்சியத்தை உபனிஷத் என்ற சொல்லால் என்ன சொல்லப்படுகிறது இப்பொழுது விளக்கப்பட போகிற நூலிலே கிரந்த அறிவை பற்றி பேசுகிறது கட்டோபனிஷத்து கட்டோபனிஷத்துல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்னு சொல்ல போறார் யம அந்த தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கே அதை பத்தின அறிவுக்கு பேரு தான் பேரு ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானது யாச்சிக்யாசித்த கிரந்த பிரதிபாத்திய வேத்திய வஸ்து விஷயா வித்யா உச்சியா சொல்லப்படுகிறது அர்த்த யோகேன உபனிஷபத்தை வைத்துக்கொண்டு உபனிஷத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் தருகிறீர்கள் என்று கேட்டால் நான் விளக்கம் கொடுக்கிறேன் கேட்பாயாக அப்படிங்கிறார் ஏ முபுக்ஷவா திருஷ்ட ஆனுசிரவிக்க விஷய விதிருஷ்ணா உபன வாச்சியம் வணலம் உபசத்திய உபகிய நீலயம் அவிதாஜி விநாச அர்த்த விதமான புரியிருக்கேன் எனக்கு படிச்சு அர்த்தம் சொல்லிடுறேன் தமிழ்ல மோட்சத்தை விரும்புகின்றவர்கள் மோட்சத்தை அடைய விரும்புகிறவர்கள் திருஷ்ட ஆனுஷ்ரிக விஷய வித்திருஷ்ணாக இந்த கண்ண இகலோகம் பரலோகம் இகலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகம் இந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு எண்ணம் இருக்கு வாழ்க்கையில பிற்காலத்துல திருவள்ள ஒரு இது படித்தேன் தொல்காப்பியத்துல ஒரு அழகான இது படித்தேன் வாழ்க்கையின் பிற்காலத்துல நிம்மதியா வாழணுங்கிற எண்ணத்தோட இப்ப எவன் ஒழுங்கா வாழ்றானோ அவனுக்கு பேர் தான் மனிதனா தொல்காப்பியத்தில் இப்படி ஒரு விளக்க இருக்கு மாவும் அதாவது மனிதனா பிறந்திருந்தாலும் வாழ்க்கையினுடைய பிற்காலத்தில் அமைதியா ஆனந்தமா திருப்தியா நிறைவா வாழணு வாழ்க்கையை ஒருத்தர் அமைச்சுக்கிறானோ அவன்தான் மனிதன் மற்ற மனிதன் மாக்கள் அப்படிங்கிறார் புல்காப்பியர் அப்ப மாக்கள் என்ன தெரியும் மக்கள் மக்கள் ஆறாவது அறிவை முறையாக பயன்படுத்தி வாழ்றவனுக்கு பெயர் மனிதன் ஆறாவது அறிவை பயன்படுத்தாம மிருக மாதிரியே வாழ்றவன் ஐந்தறி உடைய மிருகம் மனிதனா பிறந்திருந்தாலும் அறிவை பயன்படுத்தாம வாழ்றவன் அறிவை அறிவை பயன்படுத்துறாங்க நானும் மற்றவங்களும் எப்பவும் நிம்மதியா இருக்கணும் நினைச்சே அதுக்கு தகுந்த மணி வாழ்வான அவன்தான் ஆறாவது அறிவுடைய மனிதன் எனப்படுவான் மற்றவர்கள் மனிதன் என்ற பெயரிலே நீங்களே நிரப்புக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஏ முவஹா எந்த முக்தர்களோ மோ மோக்ஷத்தை விரும்புகின்றவர்களோ எனில் திருஷ்ட ஆனுஷ்ரிக விஷய விதிருஷ்ணே ரொம்ப அழகா இருக்கு விஷய வித்திருஷ்ணாக இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த லோகத்தில் அனுபவிக்கிற சுகமும் எனக்கு வேண்டாம் அர்ஜுனன் சொல்றா இல்லையா நகி பிரபியாமி மமாப்பனு எச்சோகம் உச்சோஷனம் இந்திரியானாம் அவா வசப்போ கேட்ட மாதிரி இருக்கு ரெண்டாவது அத்தம் இது ஆறாவது அஞ்சு ஆறு முக்கியம் ஆறாவது காணியதோஷ முதல் மமா்சோக முந்திர எனக்கு ரொம்ப துக்கம் தாங்க முடிய இந்தியங்கள்லாம் பொசுங்கி போறது இந்த சமயத்துல இல்ல உனக்கு நல்ல ஒரு பிரச்சனையே இல்லாத எதிர்கட்சியில வந்து அஞ்சு பேர் தான் இருப்பான் இல்லாட்டி எதிர்கட்சியே இருக்க அசபத்ரம் ருத்தம் ராஜ்யம் அதாவது எதிரியே இல்லாத நல்ல வளமான நாட்டை இந்த உலகத்துல ஆழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் வேண்டாம் தேவலோகத்துல போய் தேவர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய பதவி கொடுத்தாலும் எனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை துக்கத்தை அடியோட நீக்கிற ஞானம்னு அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணினது நமக்கு தெரியும் ரெண்டாவது அத்தியாயத்தில் கீதையில இருக்கு இங்க என்ன சொல்றார் சங்கராச்சாரியார் இதெல்லாம் அதுதான் அதே விஷயம் தான் இக இகஸ்வர்கேஷு இச்சார் ஆஹித்யம் விஷய வித்ருஷ்ணாக சந்தா உபரிஷத்துன்னு சொல்லக்கூடிய வித்தையை அடைஞ்சு உபனிஷப்தாச்சியாம் வக்ஷ்யமான லட்சணாம் வித்யாம் இந்த வித்தியை உபசத்திய அடைந்து விடாமல அப்படி தன் நிஷ்டையா நிஷ்டயன சீலயந்தி அதனால என்ன ஆகுறதுன்னா அதே நிஷ்டையோட இருக்கு இந்த வித்தியை அடைஞ்சு அந்த வித்தியை நிஷ்டன் பிரம்ம நிஷ்டன் பிரம்ம இந்த பிரம்மவிஷ்டனாக இருந்து என்னாகிறது அறியாமையும் அறியாமையிலுடைய விளைவாகிய அடியோடு நீக்குகிறான் நிச்சயம் அவிதாசீஜர விநாசனாத் விநாசம் அனே அர்த்தயோக விதா உபனிஷத்து உச்சியுள்ள பிர பற்றிய இன்னும் தமிழில் தூய தமிழில் சொல்லணும்னா மெய்யறிவு கல்வி போடுறாங்க இல்லையா மெய்யறிவு கழகம் அப்படிலாம் போடுறாங்க ஆக மெய்யுணர்வு கழகம் மெய்யறிவு கழகம் ஆகல மெய்யறிவுக்கு பேர் தான் உபனிஷத்துன்னு சிம்பிளாக போட்டுவோம் உபனிஷத் இஸ்இக்குவல் மெய்யறிவு மெய்யறிவு மெய்ப்பொருளை பற்றிய அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு ததாச்ச பக்ஷதி இந்த மந்திரத்தை எல்லாம் கோட் பண்ற இன்னொரு மீனிங் சொல்றார் பூர்வோக்த விசேஷனாத்து முமுக்ஷூன் வா பரம் பிரம்ம கமயதி பிரம்ம கமயி திருத்வேன யோகாது பிரம்ம வித்யா உபனிஷத்து இந்த வித்யதான் பிரம்மத்தை அடையும்படி செய்யறதுனால இதுக்கு உபனிஷத்துன்னு பேரு மந்திரத்துல இருந்து கோட் பண்றார் இப்போ உபனிஷத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அறிவுன்னு அர்த்தம் உபனிஷத் என்றால் என்ன அறிவு அர்த்தம் அப்ப புஸ்தகத்துக்கு ஏன் உபனிஷத்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் சிங்கராஜரர் புஸ்தகத்துக்கு ஏன் உபனிஷத்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால நமக்கு அறிவு ஏற்படுறதுனால இந்த புஸ்தகத்துக்கும் உபனிஷத்துனே பேர் உபனிஷத் இஸ் ஈக்குவல் டுவோம் உபனிஷத் பிரம்ம ஜானம் அந்த பிரம்மஜானங்கிறது புஸ்தகத்துக்கு ஏன் பேருன்னா அதுவும் பிரம்ம ஜானத்தை இதன் மூலமாக பிரம்ம ஜானத்தை நாம் பெறதுனால இதற்கும் உபனிஷத்துன்னு பேர் இதெல்லாம் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிற அர்த்தம் சாந்தோக்கிய உபனிஷத்து இன்ட்ரடக்ஷனில் இதெல்லாம் சொல்லலை ஆகையினால நான் வந்து அதிகமாகவும் நான் உங்களுக்கு சொல்லலை ரொம்ப சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க போய் படித்து பாருங்க ஆதிசங்கரர் உபனிஷத்துங்கிற சொல்லுக்கு விளக்கம் கொடுத்துருப்பதிலேயே கட்டோபனிஷத் முகவரையில் கொடுத்திருப்பதை போல ஒரு தெளிவான விளக்கம் உபனிஷத் என்ற சொல்லுக்கு வேறு எங்கும் தரவில்லை இது ஞாபகம் வச்சு மற்ற இடத்துல இது ஒண்ணுதான் சொல்லியாச்சு அப்புறம் என்னத்துக்கு அப்ப அங்கங்க விட்டுவிடுவார் ஆக நாம இப்போ இந்த அடிப்படையில் உபனிஷத்தை புரிஞ்சுன்னு இருக்கோம் இப்போ உபனிஷத்துன்னு சொன்னா பிரம்ம அர்த்தம் அந்த உபங்கிற பதம் அது குருவுக்கு சமீபங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது கடவுளுக்கு சமீபங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது நீங்கிறது நிச்சய ஜான்கிற அர்த்தத்தை கொடுக்கறது ஷத்துங்கிறதுக்கு மூணு அர்த்தம் பார்த்துட்டோம் நம்ம சம்சாரத்தை அழிக்கிறது கடவுளை அடையும்படி செய்யறது நமது துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவை நிறைவைதான் என்ன அர்த்தம் முடிவை உண்டு பண்ணி விடுகிறது இந்த இதுக்கு ஒரு முடிவே வராதா அப்படி கேட்குறோம் பாருங்க அடிக்கடி இந்த வீட்டுல இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராத அப்படிங்கிறோம் சில பேர் முடிவு வந்துட்டா அப்புறம் என் முடிவு என்னாருங்கிறான் முடிவே வரப்படாதுன்னு பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்கறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தான் நல்லா இருக்கான் வாழ்க்கை சில பேருக்கு அப்படி ஒரு சம்சாரம் ஆஹ் இது முடிவை உண்டு பண்றது என்பதெல்லாம் உபனிஷத் சப்தத்துக்குள்ள அர்த்தம் இனி நாம் மந்திரத்தை படிக்கணும் அதுக்கு முன்னால் சிலதெல்லாம் சொல்கிறேன் சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிறது சாமவேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதி சாந்தோக்கியம் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் எட்டு அத்தியாயம் இருக்கு எட்டு சாப்டர் இருக்குது இதில் நாம் படிக்க போகிறது ஆறாவது அத்தியாயந்தான் படிக்க போகிறோம் இதுக்கு இது ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் இருக்கு முதல்ல அஞ்சு அத்தியாயம் இருக்கு அதை விட்டுட்டு ஏன் ஆறாவது அத்தியாயத்தை படிக்கிறோம் சாந்தோக்கியம்ங்கிற சப்தத்துக்கு ஒன்றும் அர்த்தம் எங்கேயும் படிக்கல சந்தோக ரிஷியினால சொல்லப்பட்டதுனால இது சாந்தோக்கியம் அப்படின்னு இதுக்கு பேர் சந்தோக ரிஷி அந்த ரிஷிக்கு பேரு சந்தோக அந்த ரிஷியினால உபதேசிக்கப்பட்டதுனால இதுக்கு பேரு சாந்தோக்கியம்னு பேர் இப்ப இந்த உபநிஷத்துல முதல் அஞ்சு அத்தியாயம் எல்லாம் உபாசனைய பத்தி தான் சொல்லிருக்கு உபாசனைன்னா என்ன அர்த்தம் தியான கிரமங்கள் பல விதமான தியானங்கள்லாம் பிராண உபாசனை ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பல உபாசனைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கு உத்கீத உபாசனா எடுத்த ஓங்கார உபாசனை தான் ஆரம்பிக்க ஆகவே இந்த உபாசனைகள்லாம் நிறைய சொல்லிருக்கு ஆகையினால அந்த பகுதி நாம எடுத்துக்கல ஆனா ஏன் உபாசன பகுதியை சேர்த்து உபநிஷத்துன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம் இருக்கு உபனிஷத்து அர்த்தம் இருக்கு தைத்திரிய உபனிஷத்துல உபனிஷதம்ங்கிற வார்த்தைக்கே உபாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இங்க அந்த அர்த்தம் எல்லாம் நம்ம எடுத்துன்னு சொல்லல பல காரணங்கள் ஏன்னா பிரம்மசூத்திரத்துல இந்த உபாசனைகள் எல்லாம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஆகவே இது உபனிஷத்தாக இதை கருதி எடுத்துக்கொள்றோம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் உபாசனை பண்ணினா இங்கே மோக்ஷம் அடையாட்டாலும் மேலே போய் பிரம்மலோகத்தில் அடையலாம் எட்டாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் படிச்சிருக்கோம் கிரமமுக்தி சாதனமாக இருக்கிறதுனால உபாசனையையும் உபனிஷத்தாகவே எடுத்துக்கொண்டிருக்கும் நிறைய உபா உபனிஷத்துக்கள்ல உபாசனைக்கு முக்கியத்துவம் இருக்கு உபாசனை எல்லாம் பண்ணினாத்தான் இதுக்கு யோக்கியத்தையே உபாசனை பண்ண பண்ண மன ஒருமுகப்பாடு பறந்து விரிந்த மனம் சித்த விஷாலதா சித்த ஏகாகிரதா இதெல்லாம் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை இந்த உள்நோக்கி போறதுக்கு அது இன்னும் துணை புரியும் தர்ம அனுஷ்டானம் அடுத்தது உபாசனை தர்ம அனுஷ்டானத்தினுடைய ஒரு அம்சந்தான் உபாசனை அது இன்னும் உள்ள நோக்கி அகநோக்கி செல்வதற்கு பெருதவி புரியும் உபாசனை யார் பண்றானோ ஒழுங்கா பண்றானோ அவனுக்கு இந்த அந்த முகத்துவம் நன்றாக சித்திக்கும் இதெல்லாம் காரணங்கள் இந்த அடிப்படையில் தான் இந்த ஆறாவது அத்தியாயம் தொடங்க போகிறது இந்த ஆறாவது அத்தியாயம் முழுக்க ஞானந்தான் இங்கே ஒரு இடத்துல கூட உபாசனை சொல்லப்படலை இனி இதுக்கு அடுத்தது இதுக்கு பேர் சத்வித்யான்னு போட்டிருக்கோம் புஸ்தகத்தில் இதுக்கு அடுத்தது பூம வித்யான்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பிரஜாபதி வித்யான்னு இருக்கு அதுக்கப்புறம் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயத்திலயும் உபாசனைகள்லாம் சிலது சொல்லப்பட்டிருக்கு அங்கேயும் தத்துவஜானம் இருந்தாலும் இந்த அத்தியாயம் மாதிரி எங்கேயும் கிடையாது இந்த அத்தியாயத்தில் தான் முழுக்க முழுக்க பிரம்ம உபதேசம் பண்ணியிருக்கு சதாத்மகமான பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணிருக்கு சதாத்மகம் அது அழகா தெளிவா உபதேசம் பண்ணிருக்கிறது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன மகா வாக்கியம் இந்த பகுதியில்தான் இருக்கு தத்துவமசி ஒன்பது தடவை வருது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் நவகிருத்வகா அபியாசா சொல்றார் உத்தாலக்க மகரிஷி தன்னுடைய பயனாகிய ஸ்வேத கேதுவுக்கு ஒன்பது தடவை சொல்றார் தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி இதுக்கு நிறைய இந்த தத்துவமசியை பத்தி ஏகப்பட்ட விசாரம் மகாவாக்கியங்கள்லேயே இந்த மகா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இது சொல்றவரும் புரிஞ்சு சொல்றார் கேட்கிறவனும் புரிஞ்சுக்கிறான் மற்ற மகா வாக்கியங்கள்ல மகா வாக்கியம் நிறைய இருக்கு நினைச்சுக்கியம் என்னன்னு பரமாத்மாவும் ஒன்னு சொல்ற வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு பேரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம் இன்னொரு அர்த்தம் இருக்கு அகண்டார்த்தக்கியம் மயம் அக்கியம் அகண்டார்த்த போதம் எல்லாமே பரிச்சின்னமா தானே சொல்றோம் சாதாரண இருக்கார் இல்லாம இந்த ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்து இந்த பிரபஞ்சம் எல்லாமே காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை எல்லாம் ஒண்ணுதான் எல்லா அலையும் ஒண்ணுதான் தண்ணீர் கடலும் அலைகளும் தண்ணீரே அன்றி வேறில்லை இதுக்கு பேரு அகண்டார்த்தம் நீ வேற வேற பிரிச்சு பிரிச்சு பேசு பிரிக்காம ஒண்ணு புரிய வைக்கிறது எல்லாமே ஒண்ணுதான் மாயினால அகண்டார்ச்ச போதக வாக்கியம் மகா வாக்கியம் தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் வந்து தொம்பதமும் தத்பதமும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிய வைக்க போக விளக்கம் சொல்றேன் இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுங்க தத்துவமசிங்கிற மகாவாக்கியமே இதில் வந்திருக்கிறது ஆகையினாலும் இந்த உபனிஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி இந்த அடிப்படையில் தான் இந்த உபனிஷத்தை நாம் படிக்க போகிறோம் ஆக சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் முகவரை கொடுத்துருக்கேன் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஒரு பெரியவர் ஒரு ஒருத்தர் ரொம்ப அழகாக அதாவது இந்த தேசத்தில் தேசத்துக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மலைகளில் இந்த ஹிமயமலை ரொம்ப முக்கியமாக விளங்குகிறது ஹிமயமலை எவ்வளவு பெருசு எவ்வளவு உயரம் இந்த நாட்டுக்கே பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு மாபெரும் அரணாக விளங்குவது ஹிமாலயம் இமயமலை கிருஷ்ணர் கீதை சொல்றார் மலைகளுள் நான் இமயமலையாக இருக்கிறேன் அப்படி சொல் ஆனா அந்த இமயமலையை சார்ந்திருந்த ரிஷிகள் இந்த உயர்ந்த தத்துவங்களை எல்லாம் கண்டுணர்ந்து உலகத்திற்கு வழங்கினார்கள் மேலே வாழ்க்கைக்கு பயனுள்ள நல்ல உண்மை கருத்துக்களை எல்லாம் எத்தனை காலத்துக்கு முன்னால் தெரிஞ்சு வழங்கினாங்களோ தெரியாது ஏதோ ஹிஸ்டாரிக்கலாக ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்னு சொல்லின்னு உட்காந்துருக்காங்க அது தெரியல புத்தகத்தை எடுத்தால் வேத காலம்தான் முதல்ல இருக்குது அதுக்கு முதல் காலம் சொல்லப்படலை ஆக அந்த ஹிமயமலை எவ்வளோ பெருசோ அதிலிருந்து ஹிமயமலையில் சார்ந்திருந்த மக்கள் தான் காளிதாசன் இதை பற்றி நிறைய வர்ணிக்கிறார் குமார சம்பவத்தில் பல இடங்களில் வர்ணிக்கிறார் மேக சந்தேசத்திலாம் வர்ணிக்கிறார் ஹிமயமலையை பற்றி ஆக அப்பேற்பட்ட ஹிமாலயத்தில் சார்ந்திருந்த மகரிஷிகள் மகான்கள் எல்லாம் பெரிய உண்மையை கண்டு உணர்ந்து மக்களுக்கு சொன்னார்கள் இது ஹிமயமலைய கா அது ஜடமான ஒரு மலை ஆனா அங்க வாழ்ந்த மக்கள் தெய்வீகமாக வாழ்ந்தார்கள் ஆனா இந்த சாஸ்திரங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கே பாதுகாப்பை தருவது ஆகவே இது ஹிமயமலே காட்டிலும் வானத்தை வி முட்டி நிற்கிறதா பன்னரும் உபனிடதங்கள் எங்கள் நூலேன்னார் பாரதியார் இந்த உபனிஷதங்கள்னால் எங்கள் புஸ்தகம் இதுக்கு நிகராக எதாவது புஸ்தகம் இருக்கா பாரில் இதற்கு நிகரேது நூலே ஆக நீங்கள் படிக்கிறபோது தெரியும் எவ்வளோ அழகாக நம்மை அமைதிப்படுத்துகிறது நம்முடைய நமது ஸ்வரூபத்தை உணர்த்துகிறது இது போன்ற நூல்களெல்லாம் பார்க்க முடியாது ஆக இந்த அடிப்படையில் நான் என் முகவரையை சொல்லி நான் பூர்த்தி பண்ணுறேன் அடுத்த கிளாஸில் இருந்து மந்திரங்களை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு நான் பிரயத்தனம் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி உங்களுக்கு இந்த அகநோக்கு நன்றாக வளர வேண்டும் என்று நான் தக்ஷணாமூர்த்தியை பிரார்த்தனை பண்ணி நான் இந்த உபன்யாசத்தை இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு மூர்த்தி பேத விபாகினே ோமபத்ப்தேகாய தஷிணாமூர்த்தயே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ா ஹரி ஓம் ஆசஸ்வீ